சீரராஜெல்வம்போல் சீர்கபே என் ஆசான் வீரராக விற்கப்பூள் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதார்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் படிக்க இருக்கிறோம் நோ கல்பாபாய வாயோர் அதய ரய தலத் ஸ்மாதரஸ்யாபி गम्या गाडो उद्गीर नो उज्वल स्री रहनी न रहिता नो तमह कज्जलेन प्राप्तोत्पतिही पतंगान पुनर उपगता मोशं उष्णत्विशो वो वर्तिही सैवान्य रोपा सुकयतु निकिल द्वीप दीपस्य दीप्तिही इदले नम वेडिगल्ड एरिय कू விளக்கோடு சூரியனை ஒப்பு நோக்குகிறார் ஒரு ஸ்லோகத்திலே நம்ம கண்ணையும் சூரியனையும் ஒப்பு நோக்கினார் இப்போ நம்ம வீடுகளில் எரியக்கூடிய ஒரு சாதாரண அகல் விளக்கு அதுவும் வெளிச்சம் தருது சூரியனும் ஒளி தருகிறான் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று சொல்லி எந்த வகையிலே சூரியன் உயர்ந்தவன் அப்படிப்பட்ட சூரிய நாராயணன் உங்களை காப்பாராக அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றாரு மையூர கவி நோ அப்படிங்கிறது இல்லை நோன் இங்கிலீஷில் சொல்றோம்ல அது அது வந்து எங்க போய் சேரும்னா அந்த முதல் வரியினுடைய கடைசியில் கம்யான் பாருங்க அதோட போய் சேரும் கல்ப அபாய வாயோர் அதையறைய தலத் கல்பம் என்றால் ஒரு கல்பம் முடியுது நம்ம கலியுகம் கிருதயுகம் த்ரேதாயுகம்னு சொல்கிற மாதிரி பல சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு கல்பம் அந்த கல்பத்தினுடைய முடிவு அபாய கல்ப பிளஸ் அபாய கல்பாபாய வருது இந்த அபாயம் என்பது அழிவை குறிக்கும் அபாயம் அழிவு அல்லது முடிவு இப்போ நீங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கிற இடத்துல டேஞ்சர் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருப்பான் ஹிந்தியில் கத்ரா அப்படின்னு எழுதியிருப்பான் தமிழில் அபாயம்னு போடுறோம் அபாயம்ங்கிற வார்த்தை இதிலிருந்து வருது அபாயம்னா உங்கள் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம் அபாயம்னா அழிவுன்னு அதே மாதிரி இந்த தை மாசத்துக்கு ஏன் தைன்னு பேர் வந்தது அப்படின்னா அது புஷ்ய மாசம் புஷ்யத்துக்குரிய மாதம் அது புஷ்யத்துக்கு தைஷம் என்ற ஒரு பேருண்டு அந்த தைஷம்ங்கிறது தான் தை என்று மாறிற்று இப்படி தை மாசத்துக்கு பேர் ஏற்பட்டது இப்படி ஒரு மொழி ஆராய்ச்சி போகும் கல்ப அபாய வாயு வாயுவினுடைய காற்று அதாவது உலகம் அழிகிற காலத்தில் ஏக காலத்தில் அக்னி சமுத்திரம் பொங்குவது சூறை காற்று மழை எல்லாம் அபரிமிதமாக பெய்யும் நடக்கும் அப்போ எல்லாம் அழியும் உலகம் அழிகிறது அப்படி இந்த உலகத்தினுடைய அழிவை பற்றி எல்லா மதங்களுமே எப்படி சொல்லியிருக்கின்றன என்றால் பெரும் மழை சூறை காற்று நாடு நகரமெல்லாம் மூழ்கி போதல் அப்படி தான் அது என்னமோ ஆச்சரியமாக இருக்குது சனாதன மட்டும் மட்டுமில்லை எல்லா மதங்களும் உலக அழிவைப் பற்றி அப்படித்தான் சொல்லுகிறது அப்போ கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அ லைக் அப்படின்னு சொல்லுவாங்க சான்றோர்கள் ஞானிகள் ஒன்றை போல சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் அங்கே பார்க்கலாம் வாயு என்றால் காற்று சூறை காற்று வாயு அதய அதயன இரக்கமின்றி தயன இரக்கம் அ தயன இரக்கமின்றி அதாவது அந்த காலத்திலே பிரளைய காலத்திலே வாயு பகவான் இரக்கமின்றி செயல்படுவான் ஏன்ன அந்த பஞ்சபூத தேவதைகளுக்கு பகவானுடைய கட்டளை என்னன்னா நீங்க கடுமையாக செயல்பட்டு இந்த உலகத்தை அழித்து போடுங்கள் அதான் அவனுக்கு யமன் வந்து புதுசா பிறந்த குழந்தைய கொண்டு போயிடுவான் அல்லது குழந்தை அழும்போது தாயை கொண்டு போயிடுவான் அவங்ககிட்ட இரக்கம் இருக்காது அவனுக்கு இறக்கம் வரக்கூடாது இந்த மாதிரி சமயத்தில் அவர் வேண்டிய தமோ குணத்தை பகவான் அவனுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அவரவர் இரக்கம் பார்க்க வேண்டியவர்கள் இறக்கம் பார்க்கலாம் இந்த மாதிரி கடமையை பார்க்க வேண்டியவர்கள் இறக்கம் பார்க்கக்கூடாது அதான் அ தயா தயா அதய அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியாத வார்த்தையாக இருக்கும் அதுவும் ரதையான்னு போட்டிருக்காங்க வாயோஹோ பிளஸ் அதய ரெண்டும் சேரும்போது வாயோ ரதைய அப்படின்னு வரும் வாயோர் அதையன் வரும் திரு டி கே பாலசுப்ரமணியம் அவர்கள் சூரிய சதஸாமம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறார் இது வரைக்கும் வாங்காதவங்க அவர்கிட்ட வாங்கிக்கலாம் இது தவிர இன்னொரு சிறுநறிச்செய்தி இன்று மகாலய அமாவாசை அல்லவா இந்த மகாலய பட்சம் முடிவடைகிறது இன்றைய தினம் அவர் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு நற்காரியம் செய்கிறார் என்னென்னா இந்த சூரிய சதகம் இன்னொரு இருபத்தஞ்சு புஸ்தகம் வரவழைச்சிருக்கிறார் அதை இலவசமாக பணமில்லாமல் அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதனால யார் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவற்றை வாங்கிக்கலாம் இப்பவே கையில் புஸ்தம் இல்லாதவங்க அவற்றை வாங்கிகூட ஃபாலோ பண்ணலாம் அல்லது கடையை புஸ்தம் வச்சிருக்கிறவங்க வேற யாருக்காவது நண்பருக்கு வாங்குதுன்னா கூட வாங்கிக்கலாம் பட் இருபத்தஞ்சு காப்பி தான் வச்சிருக்கேன் அங்கே இருக்கிறதே இருபத்தஞ்சு பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்காதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க இப்போ புத்தகம் இல்லாதவர்கள் ஏதோ உண்மைத் திரு டி கே பாரசமணி திட்டம் ஒரு காப்பி வாங்கிக்கங்க அதய என்றால் தயாரி இப்ப வாயோர் அதையேனா வாயுவினுடைய அதையை கருணையின்மை இந்த அதயங்கிற சொல்ல இப்படி இலக்கண பிரிச்சு பார்த்தா அவ்வளவுதானு தோணும் ஆனா எடுத்த பார்த்தா அதையேன்னா இது என்ன வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னைக்கு அகராதியில பார்த்தா கூட இந்த மாதிரி சாதாரண அகராதிகள் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டான் அதை கொஞ்சம் இலக்கண பூர்வமாக ஆயிஞ்சு பார்த்தா தான் தயை அதுக்கு எதிரொல் தயை அது வருதா ஒரு புலவர் பாடினார் ஒரு பெரும் அறிஞரை பாராட்டுற போது எப்படி பாடினார்ன பூவிலே வாலை வெட்டி புடையில் ஒரு காலை நட்டு தாவிலாது அதில் ஒரு மாலை சமைத்து உனக்கு அணிதல் செய்தேன் பூவிலே வாழை வெட்டினா பூவுக்கு எதிராக வால் அப்படின்னா நீங்கள் பூன்னு பிளாக் போர்டில் எழுதி பாருங்க கீழே இருக்கில்ல அதுதான் வாள் பூவிலே வாழை வெட்டி அதை அடிச்சிட்டா அது என்ன மீஞ்சோம் பானா மீஞ்சம் அடுத்தா பலவர் என்ன செய்கிறாரா புடையிலே ஒரு காலை நட்டு புடையினா அந்த காலத்தில் விறகடுப்பு இருந்தபோது புடை எடுப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க பக்கத்தடுப்பு புடையிலே காலை கால்னா துணை எடுத்து துணை கால்னு சொல்கிற பழக்கம் உண்டு பானாவுக்கு பக்கத்துல துணை எழுத்து போட்டா பா ஆகுது பூவிலே வாலை வெட்டி புடையில் ஒரு காலை நட்டு தாவிலாது அதுல ஒரு மாலை சமைத்து குறைவில்லாம அதுல ஒரு மாலை சமைத்தனா செய்தேன் எதிர செய்தாரா பாட்டு பாட்டிலே ஒரு மாலை செய்தேன் பா மாலை பாடுகிறேனுகிறேன் பாட்டிலே ஒரு மாலை செய்கிறார் தாவிலாது அதில் ஒரு மாலை சமைத்து உனக்கு அணிதல் செய்தேன் இதை கேட்கறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா வந்து பூவில் வாழை விட்டுறாராம் புடையில காலை நட்டுறாராம் அதில் மாலை செய்கிறாருன்னா அது என்னன்னா பாமாவை சூட்டினேன் அப்படின்னு நம்ம சமத்காரமாக சொன்னேன் அதாவது ஒரு சொல் அமைப்பு எப்படி வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு அது எளிதாக புரியும் அதுபோல அதயா அப்படிங்கிறது கருணையின்மை அப்படிங்கிறது காட்டு அதய தல தல அப்படின்னு சொன்ன இங்கே பர்ஸ்டோபன் பிரேக்கிங் அதாவது பெரிய பெரிய மலைகளை எல்லாம் புயல் காத்து பிரய காலத்தில் உடைச்சு தூள் தூளாக்கிடும் பிழந்து போட்டுடும் அது இமய இருந்தாலும் சரிதான் நேரு மலையா இருந்தாலும் சரிதான் பிரளைய காலத்தின் காற்று வேகமாக வீசுகிற போது ஏதோ உள்ள பாம்பு மாதிரி அந்த மலை கற்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடும் அப்படி தலை என்றால் பிழக்கப்பட்ட ஸ்மாதர ஸ்மான பூமி தரான பூமியை தாங்குகிற மலைக்கு பூமியை தாங்குகிறவனு பேர் ஏழு மலைகள் மு இருக்குல பர்வத மரத்துக்கு ஆணி வேறு மாதிரி வெறும் சேர்ந்து சேர்க்கைதானே அதனால ஸ்மாதர என்றால் பூமியை தாங்குகிறேன்னு அர்த்தம் அது மலை மலைக்கு ஸ்மாதரன்னு பேருமாதி கம்யாம் இந்த முதல் வரையில என்ன சொல்றாருன்னா பெரிய பெரிய மலைகளையெல்லாம் கூட பிளந்து தூக்கி எரியக்கூடிய இந்த பிரளையகால புயல் காற்று இருக்கு அதுகூட நெருங்க முடியாத கம்யாங்கிறத முதல்ல இருக்கிற எழுத்தாகிய நோ ஓட சேதுங்க நோ கம்யா என்றால் அடைய முடியாத செல்ல முடியாத சாதிக்க முடியாத நிர்த்தம் அவ்வளவு வலுவானது அப்போ சராசரியான சம்பவங்களிலே நிகழக்கூடிய சில விஷயங்கள் அப்படி சராசரிக்கு அப்பாற்பட்டு ஒரு மேம்பட்ட தத்துவத்தினாலே அதே காரியம் தலகிடா நடக்கும் தண்ணீர் குளிரும் இது இயற்கை அது வந்து பற்றி எரியும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தத்துவத்தினாலே ஒரு மகான் அப்படி நினைச்சாருன்னா அப்படி நடக்கும் நெருப்பு கை வச்சா குளிரும் பிரகலாதனுக்கு நெருப்பு கை வச்சா குளிர்ந்தது அனுமருக்கு வால்ல நெருப்பு வச்சா குளிர்ந்தது அது எப்படி தெய்வ சக்தி குறுக்கிடுகிற போது பஞ்சபூதங்கள் மாறுபாடாக செயல்படுகின்றன இப்போ ஆபஸ்தம்பர்னு ஒருத்தர் இருக்கார் சனாதன தர்மத்தில் போதாயனர் ஆபஸ்தம்பர்னு ரெண்டு பேர் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி வைஷ்ணவத்தில் வடகலை தென்கலை இருக்கோ எப்படி பூஜா விதிகளில் வைகானசம் பாஞ்சராத்திரம் இருக்கோ மதப்பிரிவுகளில் எப்படி சைவம் வைணவம்னு இருக்கோ அது மாதிரி ஸ்மிருதிகளில் ஆபஸ்தம்பர் போதாயனர்னு ரெண்டு பிரிவு அதில் இந்த ரெண்டு பேருமே ஸ்மிருதிகள் எழுதினார்கள் ஸ்மிருதிகள்னால் வாழ்க்கை முறை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறதுங்கிற விவரம் போதாயனர் எழுதினபடி வாழ்கிறவர்கள் இந்த போதாயன சூத்திரத்தின்படி வாழ்கிறவர்கள் அந்த கோத்திரம் ஆபஸ்தம்பர் எழுதினபடி வாழ்கிறவர்கள் ஆபஸ்தம்ப கோத்திரம் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த ஆபஸ்தம்பருடைய பெயர் இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியல ஆபஸ்தம்பருங்கிறது காரணப்பெயர் அது எப்படி வந்தது அவருடைய காலத்தில் ஒரு ஆச்சாரவராத உத்தம பிராமணர் இருந்தார் சகல வேதங்களையும் கற்றவர் அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு சிராதம் பண்ணும்போது நிமந்திரணத்துக்கு நிமந்திரனும் அழைப்பு அதாவது சிராதம் பண்ணும்போது ஒரு உத்தம பிராமணரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உபச்சாரங்கள் பண்ணணும் அதனால் நிமந்திரணத்துக்கு யாரை கூப்பிடலான்னு பார்த்தார் அந்த ஊரில் பேருக்கு பிராமணங்கள்னு இருந்தாங்களே தவிர இவர் எதிர்பார்க்கிற மாதிரி வேதமெல்லாம் ஒழுங்கா படிச்ச பிராமணனை காணும் எல்லாம் பூணில் போட்டிருக்கிறாங்க பிராமணிக்கிறாங்க ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி பிராமணன் யாரும் கிடைக்கல இவர் பார்த்தார் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம சிராதத்தை நிப்பாட்ட முடியுமா கூர்ச்சத்திலே பிராமணர்களை ஆவாகனம் பண்ணார் கூறிச்சன தர்பர்ப்பில ஒரு நீ பார்த்திருப்பீங்க சம்பிரோஷணம்னு சொல்லி வைஷ்ணவ கோவில்களில் கும்பாபிஷேகம்னு சொல்கிறத சம்பரோக்ஷன் சொல்கிறது அந்த கும்பத்தில் ஜலத்தை தர்பயால் தொட்டு அப்படி மேலே தெளிப்பாங்கிறது பேர் சம்பரோஷனம் குட குட் குடமுழுக்க மாதிரி ஊற்றுறது இல்லை அந்த அதுக்கு பயன்படக்கூடிய அந்த கூர்ச்சம் இருக்க அதை முன்னால் வச்சு அதில் உத்தம பிராமணர்களை இதில் ஆவாகனம் பண்ணுகிறேன்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணார் அதாவது இங்கே பிராமணர் இருக்கிறதாக பாவனை இந்த கூர்ச்சத்துக்கு நான் எல்லாம் செய்ய வேண்டிய உபச்சாரத்தை பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரதுக்கு சகடம்னு சொல்லுவாங்க பட் அது வந்து சாஸ்திரப்படி சம்மதி இல்லை இப்போ எங்கேயோ இருக்கிற தெய்வத்தை வேணா அப்படி ஆவாகனம் பண்ணலாம் இப்போ கடலூரில் இருக்கிற உத்தமமான பிராமணனை இங்கே வந்து கூர்ச்சத்தில் வந்து ஆவாகனம் பண்ணா அவர் அங்கிருந்து ஓடியா இருவார் எப்படி வருவார் அது ராமானுஜர் மாதிரி மகான்களா இருந்தால் அவர் சொன்னார் மைசூர் மேலக்கோட்டையில் ஒரு விக்கிரகத்தை செய் பண்ணி இன்னும் நாடு என்று நான் போயிடுவேன் உங்களை விட்டு என்ன இதில் ஆவாகனம் பண்ணுங்க என் சக்தி இதில் இருக்கணும்னு சொன்னேன் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட நாள் என்று அவர் ஆவாகனம் பண்றத சொன்னாங்க அப்படி சொன்னவங்கள்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திர சித்தி பெற்றவர்கள்னா இவருடைய உடம்புலேருந்து அப்படியே ஆத்மசக்தியை வெளியேறி அந்த விக்கிரதத்தில் போய் உக்காந்துருச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா இவருக்கு மயக்கம் வந்து படுத்துட்டாரு இவருடைய ஜீவசக்தியெல்லாம் அங்கே போயிடுச்சு அப்படியே படுத்து ரொம்பவும் இயலாம உடம்புக்கு முடியாமல் இருந்தார் என்ன என் உடம்புக்கு ஏன் இப்படி ஆச்சு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா ஆஹா இன்னைக்கு வந்து ஆவாகனத்துக்கு என்று அவர்களுக்கு நாள் குறிச்சிட்டு வந்தேன் அவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய சக்தி ஆவாகனம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ மாதிரி மகனுக்கு அப்படி நடக்கலாம் சாதாரண பிராமணர்களுக்கு அப்படி நடக்குவா இந்த தவறுன்னு இவர்கிட்ட எடுத்து சொல்றது யாரு இவரோ சகல வித்தியா பாரங்கத்தார் உபதேசம் பண்ணுறதுக்கு தைரியம் யாருக்கும் இல்லை தகுதியும் இல்லை அப்போ இந்த ஆபஸ்தம்பர் என்ன பண்ணாரா அவர் அந்த ஸ்மிருதி எழுதினவர் ஒரு கிட பிராமண வடிவம் எடுத்து அந்த வீட்டுக்கு வந்தாரான் வந்து நான் வந்து நான்கு வேதங்களும் இரண்டு இதிகாசங்களும் பதினெண்டு புராணங்களும் சகல ஸ்மிருதிகளும் முறைப்படி படிச்சிருக்கிறேன் எனக்கு காயத்ரி உபதேசம் மட்டும் இல்லை சகல மந்திரங்களும் சித்தி அப்படின்னா ஒரு நல்ல பிராமணனை பார்த்தாலே தெரியும் அந்த தேஜஸ் வெறுமனே வேஷத்தில் ஒரு மனுஷனை ஏமாற்றிட முடியாது நீங்கள் என்ன தான் இப்போ சினிமாவில் பேர் பிராமண வேஷம் போகிறான் சில படங்களில் பார்த்தா முஸ்லீமுக்கு பிராமண வேஷம் போட்டு கொண்டு நிப்பாட்டி அதை தரட்டி கிடை வேணா பார்த்து நம்பி ஏமாறலாம் விவரம் தெரிஞ்சவன் பார்த்தா இவ பிராமணுக்கு ஒரு எந்த லட்சமும் இவனுக்கு இல்லை வெறுமனும் குளுமையை வச்சு பஞ்ச கட்சியை கட்டி விட்டுருக்குறானுங்க இவனுக்கு இந்து மதமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டுவான் பார்த்தவொடனே ஏன்னா ஒரு ஒழுங்காக பிராமணன் வாழ்ந்தான்னா அவனுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும் அவன் முகத்தில் ஒரு கலை இருக்கும் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும் அவன் வேதம் கட்டுறாங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆபஸ்தம்பரோ சகல வேதங்களையும் கரைச்சி குடித்தவர் இவரை பார்த்த மாற்றுறதுல அந்த பிராமணருக்கு இவர் மேலே பக்தி ஏற்படுத்து உடனடிஞ்சாங்கடையா கே விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி சுவாமி நான் பண்ண புண்ணியமோ என்னுடைய முன்னோர்கள் பண்ண புண்ணியமோ தக்க சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க வாங்க என்று அவரை நிமந்திரணத்துக்கு கூப்பிட்டு எல்லா உபச்சாரமும் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டார் சாப்பிட்ட உடனே ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது யார் வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்களோ அவங்க சாப்பிட்டவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும்னா திருப்தியா அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படி திருப்தோசி அப்படின்னு கேட்கணும் கேட்டார் சாதாரணமாக இந்த மாதிரி அழைக்கப்பட்ட பிராமணர்கள் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டில் ஏதோ குறைபாடு இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா பரம திருப்தி அப்படின் தான் சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணினார் எனக்கு கொஞ்சம் தயிர் சாதம் இருந்தால் தேவையில்லை கொஞ்சம் தீர்த்தம் இருந்தால் தேவையில்லை அப்படின்னார் அப்படி கேட்ட போதே இவருக்கு நறுக்கணும் ஆகி போச்சு என்னடா இது வரைக்கும் நான் சிராதத்துக்கு எந்த பிராமணரை கூப்பிட்டு போதும் உனக்கு திருப்தியான்னு கேட்டால் திருப்தின்னு தான் சொல்லுவாங்க இவர் தயிர் சாதம் பார்த்துலேங்கிறாரே அப்படின்ட்டு நல்லா ஒரு கவலம் தயிர் சாதத்தை கொடுத்து சாப்பிடுங்கோ இந்த தீர்த்தத்தை குடிங்கோ அப்படின் கேட்டார் அப்படி திருப்தோசி இப்போ திருப்தி தானா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சாதமும் தீர்த்தம் இருந்தால் தேவையில்லை அப்படின்னா அவருக்கு இது என்ன எந்த நேரத்தில் இது கூட அமங்கலமாக இருக்குன்ட்டு மறுபடி தயிர் சாதத்தை ஊட்டி போட்டேன் சாப்பிடுங்க அதை சாப்பிட்டு தீர்த்தம் குடித்தோடனே இப்போ திருப்தியா அப்படின்னு கேட்டார் இன்னும் கொஞ்சம் தயிர் சாதமும் தீர்த்தம் இருந்தா தேவையில்லை இவருக்கு கோபம் வந்துருச்சு என்னடான தயிர் சாதம் கொடுக்கறத பத்தி இல்லை சாதாரணமா ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு அவன் இந்த மாதிரி கேட்டு கேட்டு நம்ம போட்டா தப்பு இல்லை அவருடைய அபிப்பிராயப்படி சாதம் பண்ணும்போது ஒரு உத்தம பிராமணனை கூப்பிடணும் உத்தம பிராமணன் யாருன்னா போஜன பிரியம் இல்லாதவா இருக்கணும் இப்படி தயிர் சாதத்துக்கு வீங்கினவனா உத்தம பிராமணன் அவன் ஆயிரம் படிச்சிருக்கட்டும் எல்லா சாப்பாடும் போட்டு முடிஞ்சாச்சு தயிர் சாதம் ஒன்சுமார் ஒன்சுமாவார் ஒன்சுமார் அப்படின்னு இந்த ஆளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணாரு அவரு கையில் இவருக்கு தீர்த்த பாத்திரம் வச்சிருந்தாரு இல்லையா அந்த பாத்திரத்தை கீழே வீசி எரிஞ்சார் எதுக்குடான்னா வீசி எரிஞ்சிட்டு இவருக்கு சாபம் போடுறது நீ ஒழிஞ்சு போ நாசமா போன்னு சாபம் போடுறது இந்த பாத்திரத்தை இவர் வீசி எரிஞ்ச உடனே ஆபஸ்தம்பர் என்ன பண்ணார் அப்படி கையை காமிச்சார் கையை காமிச்சா அந்த எரிஞ்ச பாத்திரம் அப்படியே ஆந்திரத்துல நின்று போச்சு பாத்திரம் தலைகீழாக கவிழ்ந்திருக்கிறது அந்த பாத்திரம் கிளப்பிடல இந்த பிராமணர் பார்த்தார் என்னடா இதுன்னு இவரை பாக்குறார் அந்த பாத்திரத்தை பாக்குறாரு இவரை பாக்குறாரு அந்த பாத்திரத்தை பாக்குறாரு அதுக்கு அடியில குனிஞ்சு போய் பாக்குறாரு தண்ணி இருக்கா இல்லையான்னு தண்ணி அப்படியே ஃபுல்லா இருக்கு அசையாம இருக்கு பாத்தா இது சாதாரண மனுஷன் இல்ல நம்மகிட்ட விளையாட வந்த பகவானும் லீலை நடத்த வந்த தெய்வமும் எந்த மகானோ தெரியலையே என்று உடனடியாக நினைஞ்சாங்களையா விழுந்தேன் விழுந்து சுவாமி தாங்கள் பெரிய மகன் என்று அறிகிறேன் நீங்க வாய் திறந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சாதம் வேணும்னு கேட்டது என்னுடைய பாக்கியம் அதனுடைய அருமையை நான் உணராம ஆஃப்டர் ஆல் ஒரு தயிர் சாதத்துக்காக உங்க மேல கோபத்தை காமிச்சேன் நான் மகா பாவி நீங்க தங்கத்தை கேட்கல வைரத்தை கேட்கல தயிர் சாதம் கேட்டீங்க இத கூட நான் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இப்படி கோவிச்சிட்டே மன்னிச்சுக்கணும் அப்படின்னு அப்படி காலில் விழுந்து அவர் மனைவி கேட்ட உடனே இந்த கிளப் பிராமண வேஷத்தில் வந்த அந்த ஆபஸ்தம்பர் தன்னுடைய சுய ரூபத்தோடு அங்கே நிற்கிறார் நின்று அப்பா நான் தற்செயலாக வரவில்லை உன்னை தேடி வந்தேன் பிராமணங்க கிடைக்கல என்ன காரியம் பண்ண கூர்ச்சிலே நீ வந்து ஆவாகனம் பண்ணி பிராமணர்களை நீ பாட்டுக்கு நடத்த ஆரம்பிச்சுட்ட சிராதத்த இது தப்பு இப்படி யார் சொன்னா எந்த சாஸ்திரத்தில் இப்படி எழுதி இருக்குது உனக்கு யாருந்த சேங்ஷன் கொடுத்தா அதனால நீ பிராமணனை தான் கூப்பிடணும் சுவாமி உங்களுக்கு தெரியாததில்ல இந்த ஊரில் இருக்கப்பட்ட பிராமணன் எல்லாம் வந்து அறவே காடாது அறவெட்டு பசங்க பேருக்குதான் சிக வச்சு ஏதோ பூணுத போட்டு இருக்கானே தவிர படித்தவன் யாரு இருக்காது சொல்லுங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னார் வேதத்துல ஒரு விதி இருக்குதப்பா வேதம் தூராம் படிக்காதவனா இருந்தா கூட ஒரு பிராமணன் முறைப்படி காயத்ரி மந்திரம் உபதேசம் வாங்கி அதை முறைப்படி எப்படி ஜபிக்கணுமோ அதப்படி ஜபிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு வேத கல்வி இல்லாட்டி கூட அவன் உத்தம பிராணனாக பிராமணனாக மதிக்கப்படும் அதனால அந்த மாதிரிப்பட்ட பிராமணால் எத்தனையோ பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்களே உனக்கே தெரியுமே அவளை கூப்பிட்டு போட்டா போதும் அப்பா இன்னதே தெரிஞ்சுக்கோ காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு காயத்ரி மந்திரத்தை ஒழுங்கா ஜபிக்கிற பிராமணன் சகல வேதங்களும் படிச்சவனுக்குரிய மரியாதையை அடையத்தக்கவன் என்று சொன்னார் இப்போ ஆபஸ்தம்பருங்கிறது காரண பெயர்ன்னு சொன்னேன் அது எப்படின்னா ஆபகன தண்ணீர்னு அர்த்தம் ஸ்தம்பகன ஸ்தம்பனம் பண்ணுறது அப்படி நிப்பற்றுறது இப்போ ஜலஸ்தம்பனம் கேள்விப்பட்டிருப்பீங்க அக்னிஸ்தம்பனம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜலஸ்தம்பனம்னா என்னென்ன நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கினா என்ன ஆவிங்க மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவீங்க ஆனால் தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு சாகாமல் ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஜலத்தை ஸ்தம்பனம் அந்த நீரானது இவனுக்கு பண்ணக்கூடிய இம்சையிலிருந்து தான் தப்பித்து கொள்வதற்காக அந்த நீரின் தன்மையை கட்டிவிட்டான் ஸ்தம்பனம் கட்டுறது இப்போ நாய்க்கு வாயை கட்டுறாங்க இல்லையா அது சாப்பிடாது அது மாதிரி சில பேர் தண்ணி மேலே நடப்பாங்க தண்ணி மேலே படுப்பாங்க அது ஜலஸ்தம்பனம் ஆப என்றால் தண்ணீர் ஸ்தம்பம் என்றால் கட்டுதல் தண்ணீரை கட்டியவர் எனவே ஆபஸ்தம்பர் என்று அவருக்கு அன்று முதல் அவருக்கு பெயராயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னால் அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியல அதுக்கு பின்னாலே வந்து அந்த பெயர் தான் அவருக்கு நெனைச்சி போச்சு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்ன சில சொல் அமைப்புகளை பார்க்கிற போது சில விஷயங்களை பார்க்கிற போது நோ கம்யா அப்படிங்கிறார் என்னன்னா மலைகளையெல்லாம் பிளந்து எரியக்கூடிய பிரளயகால புயல் காற்று கூட சூரியனிடம் அண்ட முடியாது சூரியனை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார் அது எப்படிங்க இமயமலையே தொள் சூரியனை ஆப்பிட்டால் ஒரு கிரகம் அந்த கிரகத்தை எட்டு துண்டா வெடிக்கும்படி இந்த காற்று பண்ண முடியாத இந்த காத்து அங்க நெருங்கி போன அந்த சூரியன் அந்த காத்த ஒண்ணுமில்லாம அப்படியே பொசுகி தேந்த மகான் சொல்ற கல்ப அப்பாயோர் அப்படி கொண்டு கூட்டி பொருள் சொல்லணும் இந்த நோங்கிறத இந்த கம்யாவுக்கு முன்னால கொண்டு வந்துட்டீங்கன்னா நெருங்க முடியாதுன்னு அர்த்தமாயிடும் அடைய முடியாதன்னு அர்த்தம் ஆயிடும் கல்ப அப்பாய பிரளைய கால அழிவின் போது வாயோர் அதைய வாயு பகவானுடைய இரக்கமற்றமான அழிக்கிறது வெடிக்க வைக்கிறது அப்படி வெடிக்க வைக்கப்பட்ட ஸ்மாதரக மலைகள் அந்த மலைகளால் கூட ஸ்மாதரஸ்யாப்பி நோகம்யா அவைகள் கூட நெருங்க முடியாத போக முடியாத என்ன அப்படின்ன அடுத்த வரியில நெருங்க முடியாத என்ன காடோ கீர்ணோ உஜ்வல ஸ்ரீஹி சூரியனுக்கு ஒரு உஜ்வலம் அதாவது பிரகாசம் இருக்கு அது எப்படிப்பட்ட பிரகாசமா காட உத்கீர் காட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்ன மிகவும் அதாவது பியர்சிங் பெர்மியேட்டிங் பெனட்ரேட்டிங் காடுபாங்க அதாவது ராமாயணத்துல ஆஞ்சநேயரை கண்டேன் சிதைன்னு ராமத்தை சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணினாரா காடாலிங்கனம் செய்தார்னு நீங்க ராமாயண புஸ்தகம் படிச்சு பாருங்க வால்மீகி ராமாயணம் கீர்த்தனாச்சாரிய மொழிபெயர்ப்பு படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவார் காடாலிங்கனம் செய்தார் ஆலிங்கனம்னா கட்டி அணைத்தல் காட அப்படின்னு சொன்ன இவர் அவருக்குள்ள புகுந்துடுற மாதிரி ரொம்ப நெருக்கமாக அவருக்குள்ள இவர் போயிடுவாரோ அப்படின்னு பேர் சிங் பெனட்ரேட்டிங் அப்படி இறுக்கமாக கட்டி பிடிக்கிறதுக்கு காடன்னு பேர் இந்த இடத்துல காடங்கிற சொல்லுக்கு மிகவும் அந்த ஒளியானது என்ன பண்ணுதான் எல்லா பொருளுக்குள்ளும் ஊடுருகிருமோ ஒரு சுவருக்குள்ள போய் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா எமிட்டிங் இப்போ இந்த டியூப்லைட் வெளிச்சத்தை கக்குது உம் இல்லையா ஒளி உமிழ்தல் அதுக்கு எமிட்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான் அத சமஸ்கிருதத்துல உத்கீர்ண ஒளி உமிழுதல் காட உத்கீர்ண உஜ்வல உஜ்வலன்ன பிரகாசம் ஒளி சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குதான் மிகவும் அப்படியே கல்மழை பெய்கிற மாதிரி ஒளியை கக்குது அப்படிப்பட்ட உஜ்வல ஸ்ரீகி அது வந்து லேசானதல்ல அதாவது அது இருட்டை ஊடுருவும் இரவை ஊடுருவும் கல்லை ஊடுருவும் காற்றை இல்லை என்று ஆக்கிவிடும் பஞ்சபூதங்களில் மற்ற தத்துவங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒளி இருக்குது அதான் சொல்ற பிரழையகால காற்று கூட நெருங்க முடியாத பிரழையகால காற்று சூரியனுடைய வெப்பத்தை போய் நான் அணைச்சிருந்தேன் ரெண்டு வேகமா போச்சு இந்த காற்றுதான் இல்ல நாயிடமே தவிர அதுல ஆக்சிஜனும் போயிடும் ஹைட்ரஜனும் போயிடும் நைட்ரஜனும் போயிடும் ஒன்னும் இல்லாம சூரியம் ஆயிடும் சூரியனுக்கு ஒண்ணு அவ்வளவு வெப்ப சக்தி உள்ள சொல்றேன் அவ்வளவு வெப்பசக்தி இருக்கிறதுனால தான் இவ்வளவு லட்சம் மைல்களுக்கு அப்பால அது பகல்பூரா அடிச்சுட்டு ராத்திரி எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிருச்சு சூரியன் இப்போ கூட இங்கே உக்காந்துருக்கிறீங்களே உங்களுக்கு தெரியுதா வெப்பம் ஆனால் தெரியுதா எத்தனையோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்த சூரியன் இன்று பகல் பொழுது அடித்து அந்த வெப்பமானது இந்த கட்டிடத்தில் அப்படியே தாக்கி அதில் இருந்து நமக்கு தாக்குதுன்னா அவ்வளவு உஷ்ணமானது அதை பிரழைய காற்றம் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உஷ்ணம் இருக்கிறதுனால தான் நம்முடைய மூளை வேலை செய்யுதுன்றான் உபனிஷதங்கள் என்ன சொல்லுது மூளை வேலை செய்கிறதுக்கு வேண்டிய ஒரு சக்தி ஹீட் அறிவுக்கு உஷ்ணம் தேவை அதான் மான் தோல் புளித்தோல் விரித்து இவங்கள்லாம் உக்காடுறாங்க யார் உட்காடுறானா முனிவர்கள் உட்காடுறாங்க அந்த மான் தோல் புலித்தோல் போட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அப்படி தக தக்க தக தக்கத்த ஒரு ஹீட் வரும் அந்த ஹீட்டு வந்து அந்த முதுகிழமையினுடைய கீழ்ப்பகுதியை தாக்கி அதுபடியாக மேலே ஏறி இந்த பிரெயினில் என்ன பண்ணும் அதை ஆக்டிவேட் பண்ணும் அதனால தான் ராத்திரி தூங்கும்போது உஷ்ணமான எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்தால் தூக்க முடியாது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சில பேர் ரிஸ்க் எடுத்து சோதிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒன்று செய்யலாம் வேப்பண்ணையும் உச்சந்திர்களை படுங்க உங்களுக்கு தூக்கம் வராது வர்ற தூக்கத்தில் பயங்கரமாக கனவுகள்லாம் வரும் இந்த வேப்பண்ணையினுடைய உஷ்ணமானது நரம்புகளை தூங்க விடாமல் உசுப்பி விடும் அந்த பிரெயின் எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்கள் கடந்த கால நினைவுகள் மருந்து போன விஷயங்கள்லாம் பிரட்டி விடும் அது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தூக்கமே வராது உங்களுக்கு அப்போ உஷ்ணமானது ஞானத்தை தூண்டுகிறது அறிவை தூண்டுகிறது பிள்ளை பெருமாளையங்கார்த்தர் இருந்தார் ஒரு பிள்ளை பெருமாள்னு அர்த்தம் தெரியுமா பிள்ளை பெருமாள்னு சொன்ன பாலகிருஷ்ணன் அர்த்தம் கிருஷ்ணன் சின்ன பிள்ளையாக இருந்தான் வந்து தமிழில் சொல்கிறது பிள்ளை பெருமாள் ராமனை பிள்ளை பெருமாள்னு சொல்கிறது இல்லை வாமன் பிள்ளை பெருமாள்னு சொல்கிறது இல்லை கிருஷ்ணனை பிள்ளை பெருமாள்னு சொல்கிறது அந்த பேரை அவருக்கு வச்சுருந்தாங்க பிள்ளை பெருமாள் ஐயங்காருன்னு அவர் பெரிய மகான் பெருமாளுடைய அருள் பெற்றவர் ரங்கநாதனுடைய பக்தர் அவர் மதுரையில் கொஞ்சம் காலம் இருந்தார் அப்படி இருந்தபோது நான் சொல்றது ஏறக்குறைய திருமண நாயக்கர் காலம் அதை ஒட்டி வரலாம் அதுக்கு முன்ன பின்ன இருக்கலாம் மதுரை அரசன் அவரை தன்னுடைய தர்பாரியிலே வைத்து கொண்டார் முக்கியமான உயர பதவி கொடுத்து வச்சுக்கிட்டான் ஒரு நாள் தர்பார் நடந்து கொண்டிருந்த போது திடீர்னு இந்த பிள்ளை பெருமாள் எங்கார் என்ன பண்ணார் அத்வானத்தை பார்த்து வெறும் வெட்ட வெளியை பார்த்து அப்படி இப்படி ஹா கிருஷ்ணா கிருஷ்ணா கோயந்தா அப்படின்னார் உடனே எல்லாருடைய கவனமும் அவர் மேலே வந்தது என்ன யாச்சு உன்னை என்ன கொசு கடிக்குதா என்ன கடிக்குது எங்களுக்கெல்லாம் கொசு கடிக்கலையா இப்படி தட்டுறீர் அப்படின்னு அவர் சொன்னார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமானோடைய தேர்ல தொங்குற துணியில் தீப்பிடிச்சுக்கிச்சு அதை நான் அணைச்சேன் அப்படின்னா உடனே எல்லாரும் கொள்ளைன்னு சிரிச்சுட்டாங்க என்ன யா நம்ம மதுரையில் உக்காந்துருக்கிறோம் இவர் என்னமோ ஸ்ரீரங்கத்தில் தேரில் வந்து தொங்குற திரைச்சியலை தீப்பற்றிக்கிச்சுன்னு இங்கேயும் இன்னமும் கை தட்டி வேலை காட்டுறாருங்க உடனே இருந்த அமைச்சர் அரசனுக்கு சிக்னல் காட்டினா இவருக்கு மர கலண்டு போச்சு அப்படின்னா நட்டுக்கள் போய்ச்சி இனிமேல் ஒரு உத்தியோகத்துக்கு வச்சுக்க வேண்டாம் இப்போ இதில் ஸ்டார்டிங் ஆகியிருக்குது எது இதில் போய் முடியுமோ தெரியாது இவர் பேச்சை கேட்டு நீங்கள் என்னமாதிரி சட்டம் திட்டம் போட்டீங்க உங்களை பைத்தியம்னு சொல்லுவாங்க உடனடியாக அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உடனே அன்று அவருக்கு ஒரு பெருந்தொகையை பணத்தை இப்போ இந்த இந்த பிஆர்எஸ் வாங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் வேணா ஓய்வு எடுத்துட்டு வாங்க ரெண்டு மாதம் கழிச்சு வரலாம் மறுபடியும் தருவாருக்குன்னு சொல்லிட்டு அன்று இரவு அவன் தன் அந்த புறத்தில் தன் மனைவியோடு இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது அந்த ராணி சொன்னால் எனக்கு அவர் பைத்தியங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியலை நீங்கள் இன்னைக்கு சொல்கிற இந்த சம்பவம் தான் எனக்கு அப்படி இருக்கே தவிர நேற்று வரை அவர் ரொம்ப ஸ்டடியாக இருந்தாருங்கிறது மட்டுமில்லை அவர் சூப்பர் ஹியூமனான ஒரு மனுஷன் ஒரு எக்ஸ்ட்ராடரி பிரெயின் பவர் அவருக்கு எப்படி ஒருவேளை மகான்களுக்கு இது சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள் எதுக்கும் ஒரு ஆள் அனுப்பி ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி எதுவும் தீபிடிச்சதான்னு கேளுங்க ஒருவேளை தீப்பிடிச்சிருந்தது இவர் இங்கிருந்தே அணைச்சாருங்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஒரு பெரிய மகானுக்கு நாம் அபச்சாரப்பட வேண்டாமே அப்படின்னு அந்த அம்மா உடனே அந்த ராஜா என்ன பண்ணார் ஆளுகளை அனுப்பி திருச்சி ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரி நடந்ததுன்னு விசாரிக்க சொன்னார் போனா கரெக்டா அதே நாள் அதே நேரம் அதே மாதிரி நடந்தது அது மாதிரி தீப்பிடிச்சிருந்தது ஏதோ பெருமாள் கிருபை பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் யாரும் ஒன்றும் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த எரிஞ்ச துணியையும் காமிச்சான் இந்த துணியை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரிஞ்ச துணி இனிமேல் தெய்வத்துக்கு போத்துறதில்ல அதை அபச்சாரம் ஏதோ தூக்கி எங்கேயாவது போட்டு புதுசாக துணி போட வேண்டியதா அப்படின்னு அந்த துணியை கொஞ்சம் கொடுங்கோம் அப்படின்னு அந்த துணியை கொடுங்கன்னொடனே அதை வாங்கிட்டு நேராக வந்து ராஜா கிட்டே அந்த ஆள் நடந்ததெல்லாம் உண்மையே உடனே ராஜா பார்த்தான் அப்படியே எங்க அப்பா என் மகான் இவரை நாம் லூசுன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஏன் இங்கே வேலை பார்க்குற போது அங்கே ஸ்ரீரங்கத்தில் தேரில் தீப்பிடிச்சது தெரிஞ்சது அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எனக்கு ரங்கநாதன் மேலே பக்தி ஜாஸ்தி எந்த ஊரில் இருந்தாலும் நான் சதா அவர்தான் நினச்சிட்டு இருப்பேன் அதே தியானம் என் ஞானத்தில் அது எப்போவும் தோணும் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணார் ஸ்ரீரங்கத்துக்கு தானே இவரை கூட்டிட்டு போய் அவருக்கு இஷ்டமான ஒரு பிரதேசத்தில் ஒரு செட்டில்மெண்ட் ஒரு வீடு அவருக்கு கட்டி கொடுத்து ஜீவனத்துக்கு வேண்டிய பணம் தானியம் நிலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து நீங்கள் இங்கேயே பெருமாளை பாடிக்கிட்டு இருங்க இனிமேல் நீங்கள் யாருடைய சர்வீஸுக்கும் போக வேண்டாம் என்று அவருடைய அந்திய காலம் வரை எவ்வளவு பணம் அவருக்கு தேவையோ அவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சமீப கால சரித்திரம் நான் ரொம்ப பழைய கால சரித்திரம் இல்லை எதிர்பல்ல வரேன்னா அதான் வந்து கொழுந்து விட்டு எரியும் ஞானம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு சுடர் மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டான் அது என்னங்க சுடர் மிகு அறிவு கேஸ் எடுப்பு சுடர் விட்டு எறிகிறத பாத்துருக்கிறீங்க மண்ணெண்ணெய் விளக்கை எரியும் விளக்கெண்ண விளக்கம் எரியும் புத்தி யாருக்காவது பத்தி எரிஞ்சா மேல இருக்கிற முடியெல்லாம் கறிய போகுமே இது என்ன சுடர் விட்டு பிரகாசிக்குதுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த சுடருங்கிறது இதுதான் சூரியனுடைய ஓஜஸ் தேஜஸ் உஷ்ணமானது மறைமுகமாக சகல பூதங்களுக்குள்ளும் புகந்து அவரவருக்கு அறிவாகவும் ஆத்மசக்தியாகவும் உடல் உஷ்ணமாகவும் மாறி செயல்படுகிறது அந்த உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்கிறதுனாலதான் நம்ம உடம்ப தொட்டு பார்த்தா உஷ்ணம் இருக்கு நம்மகிட்ட உயிர் இருக்கு செத்து போயிட்டான்னு இல்லையாங்கிறத பாக்குறேன் எப்படி பாக்குறாங்க கையை தொட்டு பார்த்தா ஜெல்லில் இருக்கும் போச்சது உஷ்ணம் போச்சு அவனுடைய அருட்கடாட்சம் இருக்கிறவரை உயிர்கள் இயங்குகின்றன அதான் சொல்றார் காடோ உத்கீர்ணோ உஜ்வல ஸ்ரீஹி ஸ்ரீ என்பது திருமகளை குறிக்கும் இங்க என்ன திருமகள் என்றால் அப்படி தகதகவென்று ஜொலிக்கக்கூடிய அந்த பிரகாசம் அந்த பற்றி அந்த அக்னி நெருப்பு அந்த உஜ்வல அந்த திரு அது எப்படிப்பட்டதுடான ஸ்ரீ ரகினிருக்கு அந்த ராணாங்கிறது புணர்ச்சி எடுத்து ஆக்சுவலா அகனி அகனிங்கிறதான் வார்த்தை அகனி தான் பகலில் பட்டப்பகலில் அர்த்தம் ஸ்ரீ அகனி ரெண்டும் சேரும் ஸ்ரீ ரஹனி அப்படின்னு வரும் அது ராணா விட்டுடுங்கறங்கி வர்றத்துக்கு என்னான இது ஒரு விளக்கு தாங்க சூரியனும் ஒரு விளக்கு தான் ஆனா இந்த விளக்கு ஒரு வித்தியாசமான விளக்கு என்னன்னா அகனி என்றால் பகலில் பட்டப்பகல்ல கூட இந்த விளக்கு எரிஞ்சா நமக்கு தெரியும் நீங்க பட்ட பகலில் ஒரு மெழுகுதிரி ஏற்றி வைங்க ரோட்ல அது எரியுதா இல்லையாங்கிறதே தெரியாது கையை வச்சு பார்த்தா தான் விளக்கு எரிகிறது அது எரிகிறது என்பதை அனைவரும் பார்க்கலாம் அது என்ன விளக்கு அது சூரியன் அப்போ இந்த விளக்குக்கும் அந்த விளக்குக்கும் என்னடா வேறுபாடு அப்படின்னு சொன்ன பகலிலே எரிகிற விளக்கு அடுத்து நகிதா நோ தமக கஜலை என்ன அடுத்தாம்ப நம்ம வீடுகளில் எரியிற சாதா விளக்கு இருக்க அந்த விளக்கில் திரிய ஒட்டி பார்த்தீங்கன்னா கருகி போன கருப்பாக அந்த சாம்பல் இருக்கும் ஒரு திரி எரிய எரிய எரிய கருகி போகுது அந்த கருகி போன பகுதியானது விளக்கின் எண்ணெயோடு கலந்து ஒரு மை மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதை தான் கஜ்ஜல் அப்படிங்கிறாங்க கஜ்ஜல்னா மை அந்த இரு கருப்பு மை ஆனால் சூரியன் அந்த மையை பார்க்க முடியாது இந்த சூரியன் எறிகிறதுக்கு திரி இல்லை திரி வேண்டாம் எண்ணெயும் இல்லை அதனால் மையும் இல்லை கரியும் இல்லைங்க உங்கள் விளக்கு இருக்க அதில் அந்த ஆபத்து இருக்கிறது அந்த மைய இருக்க அது கையில் பட்டால் போகாது ஒட்டிக்கும் துணியில் பட்டால் துவைக்கணும் கஷ்டம் ஆனால் இந்த சூரியன் ஆகிய விளக்கிலே திரியும் இல்லை எண்ணெயும் இல்லை கரியும் இல்லை மையும் இல்லை இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படிங்க இந்த கஜலுங்கிற வார்த்தையை தான் ஹிந்தியில் காஜல் அப்படிமா காஞ்சல்னு சொன்னால் அந்த பெண்கள்லாம் அந்த காலத்தில் கண்ணுக்கு மை போட்டுக்கிறதுனு ஒரு பழக்கம் இருந்தது இப்போல்லாம் அந்த ஃபேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு மை போடுறது இல்லை அது வந்து மைங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கஜ்ஜல் அதை இந்தியில் வந்து காஞ்சல்னு ஆக்கலாம் கஜ்ஜல் என்ன தமகான இருட்டு அதாவது கருப்பு விளக்குக்கு அடியில் இருட்டு சூரியனுக்கு அடியில் இருட்டு இருக்காது நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க ஒளி விடும்போது அந்த விளக்குனுடைய நிழல் விழுவோம் எப்போவுமே விளக்குக்கு தான் இருட்டு இருக்கும் வாத்தியாம்பிள்ள மக்கு வைத்தியம் பிள்ளை சொறி விளக்கு கடியில் இருட்டு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்னங்க இவர் ஊருக்கெல்லாம் வந்து ஞானம் சொல்லித்தர்றாரு இவர் பிள்ளைக்கு ஞானமே இல்லைன்னா அது எப்பவுமே அப்படித்தாங்க வாத்தியாம்பிள்ள தாங்க மக்கு வைத்தியம்பிள்ள சொறி விளக்கு கடியில் இருட்டு அப்படின்னு இப்போ சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற விளக்கு இருட்டு பார்க்குறோம் ஆனால் இந்த சூரியன் ஆகிய விளக்கு அடி மேலென்றே ஒன்று இல்லை இருந்தாலும் அங்கே இருட்டு அது ஒரு முக்கியமான வித்தியாசம் நோ தமக இருட்டு இல்லை கஜலேன இந்த மைய இருக்குது அதனாலே ஒரு மறைத்தலும் இல்லை அடுத்தது பிராப்தோபத்தி பதங்காத்தின புனருபக்தா மோசம் உஷ்ணத்விஷோ அடுத்தது இந்த விளக்குகளுக்கு இன்னொரு ஒரு ஆபத்து இருக்குதுங்க என்னன்னா பதங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மூணு அர்த்தம் ஒரு அர்த்தம் வந்து பதங்கம்னா சூரியன் இன்னொரு அர்த்தம் வந்து பதங்கம்னா மினமினி பூச்சி விட்டில் பூச்சி இன்னொரு அர்த்தம் பதங்கன்னா பட்டம் கட்டி பதங்குன்னு ஒரு சினிமா வந்தது அருந்த பட்டம் அப்படின்னா இங்கே பதங்கு அப்படின்னா விட்டில் பூச்சியே காட்டும் இந்த விட்டில் பூச்சி இருக்கிற எண்ணெய் விளக்கை பார்த்தா உடனே ஓடி வந்துடுவாங்க ஓடி வந்து இந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணும் இந்த விளக்கில் சில வகை விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா அந்த திரியில் இருக்கிற எண்ணெயை சுவைத்து சாப்பிட்டு அந்த ருசியை ரசித்து அந்த விளக்கினுடைய திரியவே பாதி சாப்பிட்டுடுமா சில வகை விட்டில் பூச்சி எப்படி இருக்குமா திரி கொஞ்சமாக தீயறிய வைக்கிறபோது அந்த தீயை விட பெரிய பூச்சி இருக்குமா அது வந்து உக்காந்து அந்த தீயினுடைய வெளிச்சத்தையும் மங்க வச்சுருமா இந்த ஆபத்தெல்லாம் இருக்குது அடுத்தாம்பில் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பேப்பரில் விளக்கெண்ணெயை தடவி ஒரு லைட் வெளிச்சத்தில் தொங்க விட்டுருவாங்க என்ன வர்ற பூச்சியெல்லாம் அதில் ஓட்டி கேட்டோம்டா அப்படின்னு இந்த ஆபத்தெல்லாம் சூரியனுக்கு இல்லைங்க சூரியனுக்கு பக்கத்தில் யாராவது விளக்கணையை தரவி பேப்பரை தொங்க விடுறாங்களா அங்கே வீட்டில் பூச்சி போகுதா போக முடியுமா போனால் புழைக்குமா அப்போ விளக்குக்கு விட்டில் பூச்சியினால் அபாயம் என்ற ஒரு குறை இருக்கிறது ஆனால் சூரியனுக்கு அது இல்லைங்க அப்போ அதான் சொல்கிறார் பதங்காபம் அதாவது பதங்கம் என்றால் க பூச்சி விட்டில் பூச்சிகளாலே மோஷம் அடுத்த பிராப்தோத்பத்தி பதங்காத் புனருபகத்தா மோசம்னு இருக்கு பாருங்க மோஷம் அப்படின்னா மங்குதல் அர்த்தம் அந்த மங்குதல் புனர் உபகதா பதங்காத் புனருபகத்தான அடைதல் மோசம்னா மங்குதல் விளக்கானது மங்குதலை அடைகிறது சூரியன் மங்குதலை அடைவதில்லை அடுத்தாப்புல இன்னொன்று என்னடான பிராப்தோற்பத்திகின்றான் விளக்கு இருக்க அதுக்கு வெளிச்சமும் உஷ்ணமும் எங்கே இருந்து நான் வருதுன்னா சூரியனிடமிருந்து வருதுண்ணா எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க விளக்கை எப்படி பற்ற வைக்கிறீங்க ஒரு திரியை போடுறீங்க எண்ணெயை போடுறீங்க தீக்குச்சியை உரை உராய்கிறீர்கள் கொளுத்துகிறீர்கள் அப்படி கொளுத்தின உடனே என்ன ஆகுது தீ வருது ஏன் வருது நெருப்பு உராய்ந்தாலோ அரணிக்கட்டையை தேய்த்தாலோ இப்போ சில சினிமாக்களில் ஹீரோவெலாம் பார்த்தீங்கன்னா தீக்குச்சி எடுத்துக்கிட்டு சிமெண்ட் தெரியல அப்படின்னு தேப்பாமலே பற்றிக்கும் இன்னும் சில சினிமாவில் காட்டும் அந்த எவ்வளோ தோலுக்கு நிஜம்னு தெரியல எதிர நிற்கிறவனுடைய மூஞ்சில தேப்பாமனே தேத்தி வரும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் எவ்வளோ ஏப்ப சாப்பிட்றதுனா தேய்ச்சி பாருங்கள் நெருப்பு வருதா இல்லை உதவுதான்னு தெரியல ஆனால் அதில் ஒரு தத்துவம் சொல்கிறான் என்னன்னா உராய்வு அதிகமாக இருக்கிற போது ஃப்ரிக்ஷனில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுது அந்த டெம்பரேச்சர் கிரியேட் ஆகிற போது அக்னி புறப்படுகிறது இந்த உராய்வினால் உஷ்ணம் என்பது என்னடான சூரியனுடைய நுட்பமான கதிர்கள் பூ உலகிலே பொருள்களிலே அடங்கி இருக்கிறது அதை தான் கிளப்புறோம் உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றோம் அரணிக் தேய்க்கிற போது அதான் நடக்குது அடுப்புல விறக வச்சு பற்ற வைக்கிற போது அதான் நடக்குது விளக்க பற்ற வைக்கிற போதும் அதான் நடக்குது ஒண்ணுமில்ல உங்க ரெண்டு கைய வேகமா தேயுங்க உஷ்ணம் கிளம்போம் எங்க இருந்தது இந்த உஷ்ணம் சூரியன் நமக்கு இயற்கையாக உடம்புல கொடுத்திருக்கிற உஷ்ணத்தை நாம வெளிக்கிடப்போம் அப்ப இவர் சொல்ற உங்க வீட்டுல எரியக்கூடிய விளக்குல இருக்கக்கூடிய ஒளி இருக்கு அதுவே வந்து சூரியன் போட்ட குட்டி தான் உங்க வீட்டு நெருப்பெல்லாம் பிராப்த உற்பத்திகி ஆனா சூரியன் உங்க விளக்கு போட்ட குட்டி இல்லை இந்த விளக்குல இருந்தா சூரியனுக்கு வெயில் போகுது இல்ல அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் அது முதல் இது வழி அப்படிங்கிற அப்போ பிராப்தோ உற்பத்தி அதாவது பிராப்த உற்பத்தி என்ன ஒரிஜினலிருந்து வழி வழியே இப்போ முதல் நூல் வழிநூலுங்கிறாங்க வால்மீகி ராமாயணம் முதல் நூல் கம்பர் வந்து வழிநூல் கம்பராமாயணம் வழிநூல் அதை பார்த்து அப்படியே எழுதினேன் நைகிதம் முதல் நூல் நலவெண்பா வழிநூல் நைடதம் வழிநூல் அப்படி வரும் அப்படி வருகிறது இப்போது வேதங்களை பிரச்சாரம் பண்ணார் வியாசர் அவர் என்ன பண்ணார் உத்தமமான பிராமண சிஷியர்களை வியாசர் உருவாக்கினார் ஆனால் புராணங்களை மட்டும் அப்ராமணராகிய ரோமஹர்ஷன சூத்தர் என்பவருக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் போய் புராணங்களை பிரச்சாரம் பண்ணுங்கள்னு சொன்னார் இவரு எங்க போனாலும் நைமி சாரண்யத்துல கூட உத்தம பிராமண சிஷியர்கள் எல்லாம் இவர உயரத்துல உட்கார வச்சு கீழே உக்காந்து பாடம் கேட்டார்கள் என்று சொல்லியிருக்கு அதாவது தகுதி இருக்கும் இடத்திலே அங்க வருணம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின்படி வியாசர் அந்த நாள்லயே இதை ஆரம்பிச்சிருக்கிறார் இதுதான் வந்து பிராப்த உற்பத்திங்கிறது அதாவது அங்கிருந்து தோன்றி வியாச பகவானிடம் இருந்து தோன்றி ரோமகிருஷ்ண சூத்தர் வழியாக இந்த உலகத்துக்கு புராணங்கள் வந்தன பிராப்த உற்பத்திகி பதங்காத்தின புனர் உப்பாகத்தா மோஷம் மோஷம் என்பது மங்குதல் அல்லது அழிதல்னு சொல்லலாம் இப்ப வந்து மங்குதல்னா ஒரு பிரகாசமா ஒரு விளக்கெரியுது என்ன குறைஞ்சு போனா ஒளிமங்கம் ஒரு மனுஷன் பிரைட்டா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான் கோர்ட்ல அவனால பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டால் அவங்களும் தடுமாறுறான் அதுக்கு பேர் மங்குதல் மோஷம் அவங்க தடுமாறுறான் எனக்கு டைம் வேணும் இவர் ஆனார் எனக்கு ஒரு அடுத்த ஹீரிங்கில் தான் நான் இதுக்கு ஆர்கியுமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியும்னு சில பேர் தடுமாறுவார்கள் அப்படி இல்லாமல் ரொம்ப பிரைட்டான அறிவு இருக்கிறவர்கள் அந்த தடுமாற்றம் இல்லாமல் மோசம் இல்லாமல் சொல்கிறாள் என்ன அந்த மோசம் இல்லாதபடி அவர்கள் வந்து இருப்பார் தமிழில் மோசம்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப மோசம் ஆயிடுச்சிங்க வர வர அப்படின்றம அது வந்து இழப்பு ஒரு பொருளுடைய தரத்தின் இழப்பு ஒருத்தர் வந்து ஒரு ரயில்வே கவுண்டரில் போய் சார் வந்து எனக்கு அப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டார் அவருக்கு கவுண்டரில் இருக்கிறவர் அப்பர் கிளாஸ்லாம் இல்லைங்க அப்படின்ட்டார் உடனே இவர் கொஞ்சம் கூட அறிவு மங்காமல் உடனே சொன்னாராம் சம்மந்தர கிளாஸ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னாரு அவரு கோவம் வந்துடுச்சு என்ன யா வந்து விளையாடுறியா இப்போ மாணிக்க வாசகர் ஒருத்தர் தான் பாக்கி அது என்ன அப்பர் கிளாஸு சம்மந்தர் கிளாஸு ஒரு மாணிக்க வாசகர் கிளாஸு அப்படின்னாரு அதுக்கு அவர் சொன்னாங்க இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு கோச்சிக்கிறீங்க அப்பர் கிளாஸ் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன கேட்டேன் சம் அண்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதை சேர்த்து சொல்லும்போது சம்மந்தர கிளாஸ்ன்னு வந்துருச்சு அவ்வளோதானே அப்படின்னு நேரம் அப்போ அவருக்கே சரி போதுருது அது மாதிரி போகிற இடங்கள்லே ஒரு உற்சாகத்தையம்பி பிரச்சனை வரும்போது கூட நகைச்சுவையும் ஏற்படுத்தக்கூடிய அறிவு மங்காத அறிவு நம்ம போன்றவங்க என்ன பண்ணிடுவோம் அவன் கடுகடுன்னு சொன்ன உடனே சரிப்போ அப்படின்னு திரும்பிடுவான் அவ்வளோதான் அது மாதிரி இதுதான் வந்து ஒரு மங்காத அறிவு எவர் பிரில்லியன்ட் அதான் சொல்கிறார் ந மோஷம் உஷ்ணத்விஷோ வஹாங்கிற உஷ்ணத்விஷகாங்கிறது இங்கே சூரியனுக்கு இவரை கொடுக்குற அடுத்த பெயர் துஷஹா அப்படின்னு சொன்ன ஷைன் பண்ணுறது அதாவது ஒரு பிரகாசமாக ஒரு பொருள் இருந்ததுன்னா இது ரொம்ப ஷைன் பண்ணுதுன்னு சொல்கிறோம்ல ஒரு புது வெள்ளி பாத்திரம் ஒரு புது தங்க பாத்திரம் அதுக்கு துஷஹான்னு சொல்கிறது உஷ்ணத்விஷகா அப்படின்னு சொன்ன தன்னிடம் இருக்கும் வெப்பத்தை இந்த உலக அனைத்திற்கும் அவர் பிரகாசித்து தருகிறார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதனால் இவருக்கு உஷ்ணத்துஷகா அப்படின்னு பேர் உஷ்ணங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் துஷஹ அப்படிங்கிறது பிரகாசிக்கக்கூடியது இந்த நூறு ஸ்லோகத்திலையும் சூரிய பகவானுக்கு இவர் கொடுக்குற ஒவ்வொரு பெயராக நீங்கள் கோத்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு அற்புதமான ஒரு அஷ்டோத்திர சதம் வந்து சேர்ந்து போகும் ஒன்றுக்கு காப்பி அடிக்காமல் புது புது படைப்பு இவர் உருவாக்குறாரு இதில் பல பெயர்கள் சூரிய சகசிரநாமத்திலே இல்லை இந்த மயூரகவி தன்னுடைய சொந்த அறிவினாலே சூரியனுடைய பெருமையை அவரே இவாலுவேட் பண்ணி சில நாமாக்களை கிரியேட் பண்ணுறேன் இந்த திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரான்னு ஒரு பத்து பாசனம் பாடினார் அவர் பாடினதே அவ்வளவுதான் அதில் ஒருத்தர் பாருங்க ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ணார் என்னென்னா அமலநாதிபிரானில் முதல் பாசனம் வந்து அமலன் என்று ஆரம்பிக்கிறது அடுத்த ஆப்பில் வந்து ரெண்டாவது பாசனம் வந்து உவந்த உள்ளத்தனாய் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போ அதில் முதல் வார்த்தை உவந்த மூன்றாவது பாசுரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா மந்தி பாய் வடவேங்கடமலை அப்படின்னு ஆரம்பிக்குது அதில் முதல் எழுத்து வந்து மந்தி முதல் வார்த்தை இவர் என்ன பண்ணிக்கிட்டார் இந்த முதல் மூன்று பாசுரங்களில் இருக்கிற முதல் சொற்களையெல்லாம் தொகுத்த தொகுத்த என்ன பண்ணுது முதல் பாசுரத்தில் வந்து முதல் வார்த்தை அமலன் ரெண்டாவது பாசுரத்தில் முதல் வார்த்தை உவந்த மூணாவது பாசுரத்தில் முதல் வார்த்தை மந்தி மூனை சேர்த்தா அமலன் உவந்த மந்தி அதாவது அமலனாகிய ராமர் உவந்த மகிழ்ச்சியோடு விரும்பிய மந்தி ஆகிய அமலன் உவந்த மந்தி அது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அந்த மூன்றாவது பாசனத்துல எப்படி வந்திருக்குதுன்னா மந்திபாய் வடவேங்கடமலைன்னு இருக்கு குரங்குகள் இங்கும் அங்கும் பாய்ந்து கொண்டிருக்கிற திருப்பதி சாதாரணமா அர்த்தம் பண்ணிக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு பின்னால வந்த பிள்ளை பெருமாளிகார என்ன பண்ணாரு அரங்கனை பாடிய வாயால் அந்த குரங்கனை பாட மாட்டேன்னு வேற சொல்லிவிட்டாரு இது ஏன் இவர் குரங்கை இழுக்கணும் திருப்பதி மலையில் குரங்கு மட்டும்தான் இருக்குதா வேற சிங்கம்புள்ளியெல்லாம் இருந்தது அந்த காலத்தில் அதை விட்டுட்டு மந்தி ஏன் சொல்லுவானே ஏழு மலைகளில் அஞ்சனாதிரி என்று ஒரு மலை இருக்கிறது அந்த அஞ்சனாதிரியிலே தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் அஞ்சனாதிரி பேர் வந்த காரணம் என்னன்னா அஞ்சனா என்பது அனுமருடைய அம்மா பேர் அஞ்சனைக்கு மகனா பிறந்ததுனால அவருக்கு ஆஞ்சநேயர்னு பேராச்சு ஆஞ்சநேயர் பிறந்ததும் பிறந்து பால்யத்திலும் யவனத்திலும் ஓடி விளையாடியதும் அந்த மலை அதனால அதுக்கு மந்திபாய் வடவேங்கட மாமலை அது சாதாரண குரங்க அவர் குறிக்கலங்க அனுமார் தாவி விளையாடுன மலைங்கன்னு சொல்றார் அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா அதுக்கு முந்திர பாசனத்துல பாருங்க அதுக்கு முந்தின பாசனத்துல பாருங்க அமலன் உவந்த மந்திபாய் வடவேங்கட மலை அப்ப ராமன் மிகவும் விரும்பிய ஆஞ்சநேயர் ஓடி விளையாடிய மலை அந்த மலைன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு இதுல தப்புன்னு சொல்ல முடியுமோ அவள் அவருடைய இது எப்படி இருக்குது அது மாதிரி தொகுப்பு ஆராய்ச்சியிலே வரும் சில பாசுரங்களில் சில கம்பராமாயணத்திலேயே சில வல்லுநர்கள் சொல்வார்கள் சில காண்டங்களில் இந்த பாட்டினுடைய முதல் வார்த்தையும் இன்ன பாட்டினுடைய ரெண்டாவது வார்த்தையும் இன்னும் பாட்டினுடைய மூணாவதுப்படி தொகுத்து பாருங்களேன் ராமாயண சம்பவம் முழுக்க வந்துடும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தெய்வ வாக்கு சரஸ்வதி அவர்களாலே அவர் பாடினார் அவருக்கு தெரியாமலே கூட சில சொல்லமைப்புகள் வரும் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி அப்படின்னு ஒரு சித்திரகவின்னு ஒன்று இருக்குது சித்திரகவின்னா இந்த மாதிரி விசித்திரமான சொற்களை அமைத்தது அதுபோல் இங்கே உஷ்ணத்விஷா என்பது இந்த இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலே மயூரகவி கொடுக்குற இருபத்தி மூன்றாவது பெயர் சூரிய பகவானுக்கு இதைப்பூராக நீங்கள் தொகுத்து ஒரு மாலையாக அடிக்க பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆய்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் பெறும் ஓ அப்படிங்கிறது வக வகாங்கிறது ஓன்னு நடிஞ்சிருக்கு வகா அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த உஷ்ணத்விஷஹானா வெப்பத்தை தரக்கூடிய அந்த சூரியன் உங்களுக்கு நல்ல மங்களத்தை தரட்டும் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்றது அவசியம் என்னன்னா அந்த சூரிய பகவான் சும்மா தர மாட்டாருங்க மயூரகவி நூறு ஸ்லோகம் எழுதிட்டா அது உங்களுக்கு அருள் வந்துராது அந்த புஸ்தத்தை வாங்கி கொண்டு போய் பூஜைகளை வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்துராது அவனை தியானிக்கணும் அதான் வந்து சந்திய உபாசனைன்னு இந்த நாட்டில் ஒன்று வச்சான் அதாவது காலை சந்தையிலும் மாலை சந்தையிலும் சூரியனுடைய ஒரு புறப்பாடு அஸ்தமனம் இவற்றை வச்சு கணக்கு பண்ணி சந்திய உபாசனைன்னு வச்சான் அந்த நேரத்துல நீங்க சூரியன் உபாசனை பண்ணினா உங்களுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும் குறிப்பா சூரிய கிரகணத்தப்போ மந்திரங்கள் வீட்டுல உட்காந்து ஜெயிச்சிக்கன்னா ஆயிரம் மடங்கு அதுக்கு வீரியன் ஜாஸ்தி என்று சொல்கிறார்கள் ஒருத்தர் இருந்தார் ஒரு சங்கீத வித்வான் அவர் பேர் வந்து மகா வைத்தியநாத சிவன் இவர் திருவையாட்டுல இருந்தார் ஒரு வருஷத்துக்கு முன்னால இவர் இந்த சந்திவு பாசனை எவ்வளோ பண்ணுவார் இவ்வளவு எவ்வளவு தீவிரமான பக்தர்னா அவருடைய பேரில் இருக்கிற சிவனை சும்மா சொல்ல மாட்டாங்கண்ணா சிவன் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா சிவன் வாழ் வந்திருக்காரா சிவன் வாழ்டைய கச்சேரி இன்றைக்கே எப்படின்னு சொல்லுவாங்க மகா வைத்தியநாத சிவனே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பக்தியாக இருப்பாராம் இவர் ஒரு கொள்கை கடைபிடிச்சிருந்தார் வாழ்க்கையில் என்னன்னா கோடி ஹோடியாக தொட்டி கொடுத்தாலும் கச்சேரிக்கு கூப்பிட்டா கரெக்டாக அந்த சந்தியாவந்தனம் பண்ணுற நேரத்தில் கச்சேரிக்கு ஒத்துக்க மாட்டேன் ஒன்று மத்தியானம் மூணு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சரைக்கெல்லாம் முடிச்சிடணும் இல்லை ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒம்போது பத்துக்கும் முடிச்சிடணும் இந்த நடுவாந்திரத்தில் கூடாது அப்படி இருப்பேன் ரொம்ப யாராவது மகாராஜா மாதிரி அவளுக்கு ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவாரன் அந்த கச்சேரியை ஒத்துக்கிட்டு கரெக்டாக அந்த சந்தி உபாசனை பண்ணுற இடத்துல கச்சேரி நிப்பாட்டி போடுவேன் நிப்பாட்டி கரெக்டாக அஞ்சு முக்காலுக்கு அஞ்சாம்பதுக்கு எந்திரிச்சி வெளியே போடுவேன் எங்கே போகிறார் பாகவதர் வைத்த கலக்குதா உடம்புக்கு முடியலையா என்ன செய்யுங்கள் யோகம் பண்ணிட்டு இவர் போய் நின்று நிதானமாக அந்த சந்தியாந்தனத்தை முறைப்படி ஆச்சாரமாக முடிச்சுட்டு இருபது நிமிஷம் ஜனங்கள்லாம் உட்காந்துருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் அப்புறம் தான் வருவேன் இவர் இப்படி பண்ணினதுனால என்ன ஆச்சுன்னா நாத தெய்வம் அவர்கிட்ட அப்படி சொல் கேட்டு நடந்தது அந்த சரளி வரிசையெல்லாம் அவருக்கு அடிமைகள் ராக தேவதைகள்லாம் அவருக்கு குற்றவியல் செய்தனர் அவர் பாட்டுக்கு சும்மா தன்னிச்சையாக வீட்டில் பாடிக்கிட்டு இருப்பார் அதை கேட்கறதுக்கு வாசப்படியில் திண்ணையில் கூட்டம் காத்திருக்கும் அவர் யாரையுமே சிஷியராக ஏற்றுக்கலை ஆனால் அவர்கிட்ட சிஷியராக வந்து சேரணும்னு ஆசைப்பட்ட இருபது பேர் என்ன பண்ணாங்க அவர் வீடு திண்ணையிலே கிடந்தாங்க வரும்போது என்ன பண்ணாங்க டிஃபன் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எதுக்கிட்டாங்க அங்கே சாப்பிட்டா அப்படியே உட்காந்துருப்பாங்க அவருக்கு குஷி வந்துருதுன்னா அவர் பாட ஆரம்பிப்பார் அப்போ ஜன்னல் வழியாக எல்லாம் காதை தேடி கேட்குறது இது இன்ன ராகம் எப்படி ஆலாப்பணம் பண்ணுறாரு மனோதர்மம் எப்படி இருக்குது சஞ்சாரம் எப்படி போகுது பிற்கா எப்படி இருக்குது கமகம் எப்படி வருது இப்படி எல்லாம் நோட் பண்ணி அப்படியே மன்னனம் பண்ணிக்குவாங்களாம் இவர் ஒரு நாலஞ்சு நாள் இதை பார்த்தாரு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இங்கே உட்காந்து ஏதோ உங்களுடைய நாத உபாசனையில் நாங்களும் கொஞ்சம் பங்கு கொள்கிறோம் நீங்கள் விரட்டாத வரைக்கும் எங்களுக்கு பாக்கியம் அப்படின்னாரு நான் விரட்டலை இனிமேல் இந்த தூக்கு செடியிலாம் தூக்கிட்டு வராதிங்க சாப்பாடு நானே போட்டு விட்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இருபது பேருக்கும் சாகுற வரைக்கும் அவர் சாப்பாடு போட்டு திணியில் உட்காந்துருக்கணும் நீங்கள் யாரும் என் சிஷனு சொல்லிக்க கூடாது சொல்லிட்டேன் நீங்கள் யாரும் என் சிஷன் சொல்லிக்க கூடாது நான் உங்கள் சிஷனை ஏற்றுக்கலை என் பாட்டை கேளுங்கோ ரசிக்கோ நீங்கள் அது மாதிரி பாடி பாருங்க அது வேறு விஷயம் அப்படின்னு சாகுர வரைக்கும் அந்த இருபது பேருக்கு தின்னச்ச தின்னச்சோறு போட்டு அவர் வீட்டில் வாங்க பாடுவார் பாடுவார்னா அதுக்கு டைம் எல்லாம் கிடையாது அவர் குஷி வந்தால் பாடுவார் சில சமயம் பாடவே மாட்டார் இவர் விழுந்து கிடக்க வேண்டிதான் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு வித்வானாக இருந்தார் காரணம் என்னன்னா இந்த சூரிய உபாசனை இந்த சூரிய வழிபாடு அவர் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார் சூரியனுடைய பக்தி அவருக்கு அவ்வளோ இருந்தது அப்படி இவர் சொல்ற உங்களுக்கு இந்த உஷ்ணுத்விஷா என்ற தன் வெப்ப கதிர்களை பிரகாசிக்க செய்யும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும்னு வாழ்த்துறார் வர்த்திகிங்கிறார் அடுத்தாப்பில் வர்த்திகி அப்படிங்கிறது திரி நர்த்தம் விக் ஆஃப் அ கேண்டல் ஒரு மெழுகு இருக்குது மெழுகு திரி இருக்குது அதில் நடுவில் ஒன்று இருக்குது இல்லையா துணி அது நூல் அது திரின்னு சொல்கிறோம் அது இங்கிலீஷில் விக் அப்படிமா அதுக்கு வர்த்தின்னு வேறு அதை தான் நம்ம தமிழில் மெழுகு வர்த்தி அப்படிங்கிறோம் மெழுகு வத்தின்னு ஏன்னு சொல்கிறேன்னா வர்த்தினா திரி நர்த்தம் அது மெழுகுக்குள் இருக்கக்கூடிய திரி அதனால மெழுகு வர்த்திங்கிறான் இப்போ இந்த திரி இந்த அகில அண்டங்களுக்கும் ஒரு பகவான் விளக்காயிருந்து எரிகிறான் அவனே திரி அவனே எண்ணெய் அவனே விளக்கு அவனே ஒளி அவனே உஷ்ணம் எல்லாமாயிருந்து எரியக்கூடிய ஒரு விளக்கு அதனால சொல்றார் அவன் வர்த்தியும் ஆவான் திரியும் ஆவான் எண்ணெயும் ஆவான் அவளுக்கு புது பெயர் கொடுக்குறார் வர்த்தகி இப்படியெல்லாம் பலவிதமா அவருக்கு வந்து மனசுல சூரிய நாராயண பெருமாள் அந்த கதவை திறந்து விட்டார் அவருக்கு கற்பனை வளம் கொட்டுது கற்பனைல கவிஞர்களுக்கு ஆயிரம் தோன்றும் வந்து ஆசிரியர்களா இருந்து உபதேசம் பண்ணின போது எழுதப்பட்டவை கொஞ்சம் எழுதப்படாதவை ஆயிரக்கணக்கில் விட்டு போச்சு அது ஏண்டான்னு ஒரு ஸ்லோகம் சொன்னான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க சகசிரம் வத ஏக்கம் மாலிக நீ ஆயிர சொல்லு ஆனால் ஒன்று கூட எழுதி வைக்காதே இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சகசிரம் வத சகசிரம்னா ஆயிரம் வதன்னா சொல் ஏக்கம் ஒன்று கூட மாலிக்க எழுதாதே ரிட்டர்னில் எதையும் கம்மிட் பண்ணிக்காது உபதேசம் பண்ணு அந்த காலத்திலெலாம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ்லையும் பள்ளிக்கூடத்துலேயும் மாணவர்கள் படிக்கிறதுக்கு போகும்போதே நோட் புக்கு பென்சில் எல்லாம் எழுதிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் சிஷியர் எதிர உக்காந்துருப்பாங்க குரு சொல்லி கொடுப்பார் எழுதுகிற வேலையே ஏண்டா எழுதின உடனே மாணவனுக்கு என்ன தோணி போகுது தெரியுமா அதான் எழுதியாச்சே வீட்டில் தானே இருக்குது நோட்டு வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம் பரிட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பிரட்டு பிரட்டுனா எல்லாம் வந்துட்டு போகுது அப்படின்னு ஆனால் இந்த வீக்னஸ் இருக்கிறதுனால அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க யாரும் எழுதக்கூடாது நான் சொல்கிறத மனசில் தான் வச்சுக்கணும் அப்படி நிபந்தனை போட்டதுனால எல்லாம் நிமிந்து உக்காந்து கேட்குறேன் இப்போ நானே உங்களுக்கு ஒன்று சொல்லேன்னு வச்சுக்கோங்க ஒரு மந்திரம் ஒன்று சொல்ல போகிறேன் அந்த மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் ஹார் டமார்னு வெடிச்சு உள்ளிருந்து ஒரு அண்டா நிறைய தங்கம் வருங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த மந்திரத்தை யாரும் எழுதக்கூடாது காதலை கேட்டு மனம் பண்ணி அப்படியே போய் ஜபிச்சிங்கன்னா தான் பவர் இருக்குன்னு சொல்லிடுன்னு வச்சுக்கங்க ரெடி ஒன் டூ த்ரீன்னு ஒன்னே திடீர்னு உங்கள் முகத்தில் எங்கே இருந்தால் ஒரு விதமான சுறுசுறுப்பு வந்துடும் குளிஞ்ச முதுகெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து காதலன்னு அப்படி ஆகி விதைச்சிரும் ஏடா இப்போ விட்டா போச்சு அப்புறம் இல்லையா அந்த பயம் இருக்கும் அதனாலதான் மாணவர்களுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்க யாரும் எழுதக்கூடாதுண்ணா சகசிரம் பத ஏக்கம் மாலிக்க ஒண்ணு கூட எழுதாதுண்ணா ஆனால் ராமானுஜர் வந்து அவருடைய உபதேசங்கள் எல்லாம் ஒரே எழுதுகன்ன போது முடியாதுட்டார் நோ ரைட்டிங் பிஸ்னஸ் நீங்க காதல வாங்கி மனசில் வச்சுக்கோங்க அவ்வளவு மந்தமாக இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டார் அவ்வளவு மெமரி பவர் அதான் முன்பு கூறத்தாழ்வார பத்தி சொல்லியிருக்கிறேனே ஆற்றுல போகும்போது ஒரு ஏழு ஆற்றுல போயிடுச்சு ஒரு சரஸ்வதி லைப்ரரியா வாங்கினது ராமானுஜர் வருத்தப்பட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை கட்டி தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் படித்து பார்த்தேன் அது அவ்வளவும் என் மண்டையில் இருக்குது நான் சொல்றேன் எழுதுங்கன்னு திருப்பி அவ்வளோ ரீரைட் ஒரு தடவை படித்தா போதும் அவ்வளோ எங்க உட்காந்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபர்டைல் மெமரி பவர் இருந்தது அப்படி இவர் வர்த்தகிற ஒரு சாதாரண திரி என்ற சொல்லுக்கு சூரியன்கிற அர்த்தம் கொடுக்குறாரு அது என்னன்னா அவருடைய கற்பனையில் அப்படி உதிக்கிறது சைவம் அந்நியர் வான் சங்கிறது ரெண்டு சேரும் போது வரும் அதாவது அவனுடைய இன்னொரு வடிவு அதாவது இந்த விளக்கும் விளக்கும் அவனுடைய ஒரு வடிவுதான் சூரியனும் அவனுடைய ஒரு வடிவுதான் அந்த ஒளியும் அவனுடைய ஒரு வடிவுதான் அவன் கதிர்களும் அவனுடைய வடிவுதான் சுகைய உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை சுகத்தை திரட்டும் அப்படிங்கிறான் சுகையத்தூனை இன்பத்தை தரட்டும் சுகங்கிறது பெரும்பாலும் நாம உடலை குறிக்கிறதாவே நினைச்சிருக்கிறோம் அது எல்லா இன்பத்தையும் குறிக்கும் தேக சௌக்கியத்தையும் குறைக்கும் முதல்ல உடல் சுகம் வேணும் பூர்வ ஜென்மத்தில் தங்கம் திருடுனவனுக்கு இந்த ஜென்மத்தில் நகம் பல்லெல்லாம் சொத்தையாகிடுமா அதனால் யாருக்காவது தங்க நகையெல்லாம் வந்து இது நகமெல்லாம் சொத்தையாக இருந்தால் பல்லெல்லாம் சொத்தையாக இருந்தால் போன ஜென்மத்தில் ஏதோ கம்மலோ அதோ வளையலோ திருடியிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஜெ அதே மாதிரி போன ஜென்மத்தில் உங்கள் வணக்கத்திற்குரியவர்களோடு உடலுறவு கொண்டால் இந்த ஜென்மத்தில் குஷ்டரோகம் வரும்னு சொல்லியிருக்கிறார் அதாவது நம்ம அக்கா முறை நம்ம அம்மா முறை அப்பா முறை மாமா முறை இப்போ அது ரொம்ப சகஜமா போச்சு மேல்நாட்டில் ஃபாதர் செக்ஷுவாலிட்டி மதர் செக்ஷுவாலிட்டி பிரதர் செக்ஷுவாலிட்டின்னு அசிங்கம் கேட்கறதுக்கே கண்டாவியா இருக்கு அப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க இதுக்கெல்லாம் குஷ்டரோகம் தான் தண்டனைன்னு சொல்லியிருக்கு அதுக்கெல்லாம் என்னடா பரிகாரம்னா இந்த சூரிய சதகம் தான் இதை படிச்சா உங்களுக்கு நீங்கும் இந்த சூரிய நாராயணன் உங்களுக்கு பாவத்தையும் சுட்டு பொசுக்குவான் அந்த நோயையும் சுட்டு பொசுக்குவான் சுகைய சுகத்தை அவன் தரட்டும் நிகில துவீப்ப தீபசிய தீப்தி நிக்கிலும் அதாவது நிக்கில சகல தீவுகள் இந்த உலகமானது ஏழு தீவுகளாக பிரிக்கப்பட்டது அந்த காலத்துல நம்ம பாரத தேசத்தை ஜம்பு துவீபம் என்று சொல்லுவார்கள் நாவலம் தீவுங்கிறாரு ஆழ்வார் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல தீவுகளும்னா எல்லா கண்டங்கள்லையும் அந்த எல்லா கண்டங்களுக்கும் தீபசிய ஒளியாய் இருக்கிறவன் இந்த சூரியன் வந்து இந்த பூமியில் இருக்கிற நிலப்பரப்பினால் கவரப்ப கவர் பண்ணப்பட்ட சகல ஏரியாவுக்கும் அவன் ஒரே விளக்கு நிக்கில தீபீப தீபசிய தீப்திகி தீப்திக ஒளி அதாவது இந்த பூமியில நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே விளக்கு இன்னும் சொல்ல போன அனைத்து உலகங்களுக்கும் அவன் விளக்கு அந்த சூரிய நாராயணனை தான் மற்ற உலகத்தை சேர்ந்தவர்களும் வந்து வணங்குகிறார்கள் ஒரு தன் தாய் மேலே பக்தியாக இருந்தால் அவனுக்கு இந்த உலகம் கிடைக்குமா இந்த உலகத்துக்கு அவன் ராஜாவாயிடான் தந்தை மேலே பக்தியாக இருந்தால் சொர்க்கத்துக்கும் பூமிக்கு இடையில இருக்கிற உலகங்களுக்கு அவன் ராஜாவாயிடுவான் ஆனால் குரு மேலே பக்தியாக இருந்தால் பிரம்மலோகம் கிடைக்கும்னு சொல்லிவிடுது சாதாரணமாக சினிமா ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மேலே பக்தியாக இருப்பாங்க நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் திரையுலகிலே ஒரு மின்னிடம் தாரகையாய் நிலைத்திருன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாயே தெய்வம் தாயே துணை அன்னையே தெய்வம்னு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உலகில் சுகபோகம்லாம் கிடைக்கும் ஏன்னா தாய் தான் இந்த உடம்பை கொடுக்குறாரு அவர் தகப்பன் மேலே பக்தியாக இருக்கிறவனுக்கு இந்த பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட லோகங்கள்லாம் கிடைக்குமா ஆனால் குரு மேலே பக்தியாக இருந்தால் பிரம்மலோகமும் அதாவது பிரம்மங்கிறதுக்கு ரெண்டு இர்த்தம் உன்னும் இந்த படைக்கும் பிரம்மா இன்னொன்று பிரம்மம்னா பகவான் ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கும் என்று சொல்கிறாரு இப்போ இதுக்கு இப்பாற்பட்ட சகல உலகங்களுக்கும் இந்த சூரியன்தான் ஒளி விளக்கு நிக்கில தீப தீபசிய தீப்திகி தீப்திகி என்றால் ஒளி அதாவது இந்த சூரியனுடைய ஒளிதான் எல்லா உலகத்துக்கும் ஒரித்தானது அப்படிங்கிற அதாவது பகவான் எப்படி வச்சிருக்கிறான்னா எல்லா உலகங்களையும் மியூச்சுவலி கனெக்டுங்கிற மாதிரி வச்சுருக்கிறான் எந்த ஒரு உலகமும் இன்னொரு உலகத்தோடு தொடர்புள்ள இல்லாததுங்கிற மாதிரி இல்லை எங்கேயோ இருக்கிற சூரியனுக்கு பூமியோட தொடர்பு உண்டு எங்கேயோ இருக்கிற பாதாளத்துக்கும் பூமிக்கும் தொடர்பு உண்டு அதனால தான் யாகம் யாகத்தில் விலங்குகளை கொள்றபோது அவை நேர சொர்க்கத்துக்கு போகிறதேன்னு சொல்கிறார் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தார் அப்பய ஒருத்தர் அவர் வந்து ஒரு வாஜ்பாய் யாகம் பண்ண வேண்டியிருந்தது அந்த வாஜ்பாய் யாகத்தில் ஆடுகளை வெட்ட வேண்டியிருந்தது இவருக்கு ரொம்ப வருத்தம் ஜீவஹிம்சையாச்சேன்னு ஆனால் மக்கள்லாம் சுற்றி இருந்து அப்பை தீட்சிதரே ஆடுகளை கொள்கிறாருப்பார் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணாராம் வானலோகத்துக்கு இந்த மக்கள்லாம் இப்படி வெட்டப்படும் ஆடுகள் தேவலோகம் போகின்றன என்பதை நம்பும்படியாக ஏதாவது நடந்தால் தேவலையேன் அப்ப உடனடியா வானத்திலிருந்து ஒரு விமானம் இறங்கி வந்தது வெட்டப்பட்ட ஆடுகளுடைய பெற்று தேவர்களாக உபசரிக்கார்கள் அப்படின்னு படிக்கிற நானூறு வருஷத்துக்கு முந்தினவர் அப்படி ஒவ்வொரு உலகத்துக்கும் தொடர்பு இருக்கு அதனாலதான் அனைத்து உலகத்துக்கும் சூரியன் ஒருவனே ஒளி என்கிறார் நான் ஒரு தடவை வாசிடுறேன் நோ கல்பா பாய வாயோ ரதய ரய தலத்யா கம்யா காடோ உத்கீர்ணோ உஜ்வல ஸ்ரீரகனேயன ரகிதா நோ தம கஜயன பிராப்தோத்பதிகி பதங்காத்ன புனருபகதா மோஷம் உஷ்ணத் வர்த்திகி சைவான்யரூபா சுகையூ நிகில தீப தீபசிய தீப்திகி இன்றைய உபயோதாரர்களான வைஷாரபதி திருமதி லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேர புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நவராத்திரி முடிகிற வரைக்கும் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு இங்கேதான் எல்லா சொற்படிவுகளும் முறைப்படி நடக்கும் நாளைக்கு எங்கள் சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தின் சுலகம் சனிக்கிழமை லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாராயிரம் செவ்வாய் சூரிய சகசனம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சகதக்காக சந்திப்போம் ஜெய்